அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மை உண்டாக பெறின் கற்புள்ள ஒரு மனைவியோட வாழக்கூடிய பாகியம் ஒருத்தனுக்கு கிடைச்சிடுதுன்னு சொன்னால் அவனுக்கு அதை விட வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னு புகழ்ந்து பேசுகிறார் யாவுளங்கிறதுக்கு வடிவேல் செட்டியாருடைய ஒரு அழகான உரை இப்படி இருக்கிறது கற்புடைய மனைவியை போல அற முதலிய மூன்றற்கும் ஏதுவாய பொருள்கள் வேறு இல்லாமையின் யாவுள என்றார் அப்படினர் தர்மம் அர்த்தம் காமம் இந்த மூன்றுக்கும் ஹேது வந்து ஒரு பெண்ணினுடைய கற்புங்கிறார் இந்த கற்பு தர்மார்த்த காமம் நல்லபடியா இருக்கிறதுக்கு காரணம் அதாவது தர்மார்த்தகாமத்துக்கு வேறு வஸ்துக்கள்லாம் வேண்டாம் மனைவியினுடைய கற்பு நிறைய போருங்க நீ வாழ்க்கையில் பொருளாதாரத்தை மேம்படணுமா அவளுடைய கற்பு உனக்கு பொருளாதாரத்தை கொடுக்கும் நல்ல புல நீ வாழ்க்கையில் தூய்க்க வேண்டுமா அவளுடைய கற்பே அதுக்கு உறுதியாக இருக்கும் அனந்த கோடி புண்ணியத்தை நீ சம்பாதிக்கணுமா அதுக்கும் அவளுடைய கற்பு நிறைய துணை புரியும் என்பதைத்தான் வடிவேல் செட்டியார் அவர்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள் இந்த குரட்பாவில் கற்பு நலத்தின் சிறப்பு கூறப்பட்டிருக்கிறது என்று பரிமேலழகர் தெரிவிக்கிறார் மனைமாற்றி மாண்பு என்பன மனைவியின் குடித்தன பாங்குகளை குறித்தன கற்பு என்பது பெண்மையின் உண்மையான உயிர்நிலையை உணர்த்துகிறது மிக ஆழமா சொல்றார் ஜெகவீர பாண்டியனார் என்கின்ற அதாவது வீட்டில் இருந்து குடும்பத்தை நடத்துறது நல்ல குணங்களோடு இருக்கிறது அதெல்லாம் குடித்தனத்தினுடைய பாங்குகள் குடும்பத்துக்கு தேவையான குணங்கள் ஆனா அவளுடைய உயிர் எங்க இருக்குன்னா இந்த அன்பின் வழியது உயிர் நிலையினர் அகுது இலாருக்கு என்பு தோல் போர்த்த உடம்புன்னு அன்பு பற்றி சொல்றபோது இனிமே தான் வரப்போகிறது இனி இதற்கு அடுத்த அதிகாரத்துக்கு அதிக அதிகாரம் வரும் ஏன்னா அடுத்தது மக்கட்பேரு மக்கட்பேருக்கு அப்புறம் வந்து அன்புடைமை வரப்போகிறது அதில் சொல்ல போற இந்த உயிர் வாழ வேண்டிய இடம் இருக்க வேண்டிய இடம் அன்பு லேம்பர் அன்பு இருந்தாத்தான் அன்பில் உயிர் நிலை கொண்டுள்ளது எலும்பில் இல்லை எலும்போடு கூடிய உடம்பில் அன்பு குடிகொண்டு இருப்பதில்லை உயிரானது அன்பை சார்ந்து இருக்கிறது உடலை சார்ந்து இல்லை அப்படின்னார் ஒரு வாழ்க்கையில் அன்பு இருந்தா தான் அது உயிருள்ள வாழ்க்கைங்கிறார் அதே மாதிரி இங்கே என்ன சொல்றாருன்னா ஒரு பெண்ணுக்கு உயிர் என்பது எங்கே இருக்கிறதுனா அவருடைய கற்பிலே இருக்கிறதுங்கிறார் ஆக கற்பு என்பது பெண்மையின் உண்மையான உயிர் நிலையை உணர்த்துகிறது கற்பு என்பது அகத்தே உறையும் தரும நீர்மையாகுங்கிறார் அது மனசில் ஆழமாக இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த சிறந்த கட்டுப்பாட்டு எண்ணம் இந்த கற்பு நெறிங்கிறது அவருடைய மனசினுடைய திண்மை அவளுடைய புலநடக்கத்துக்குத்தான் கற்புன்னு பெயர் ஒரு பெண்ணின் மனைவியினுடைய புலநடக்க குணத்திற்குத்தான் கற்பு என்று பெயர் ஆக இது ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறார்கள் தொல்காப்பியம் சொல்லுகிறது உயிரினும் சிறந்தன்று நானே நானினும் செய்து காட்சி கற்பு சிறந்தன்று அதனுடைய பொருள் என்ன தொல்காப்பியர் என்ன சொல்லுகிறார் கற்பு உயிரை காட்டிலும் நாணத்தை காட்டிலும் சிறந்தது என்கிறார் ஆக இந்த இடத்துல உயிர்னு சொன்ன ஆத்மான்னு அர்த்தம் இல்லை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓமப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு அதாவது இந்த இடத்துல உயிர் வாழ்கின்ற உடம்புன்னு அர்த்தம் உயிர் வாழ்கின்ற உடம்பைத்தான் உயிர் என்ற சொல் குறிக்கிறதே தவிர உயிர் என்பது பிராணனையோ ஆத்மாவையோ இங்கே சொல்லலை ஆக உடலை காட்டிலும் வெட்கத்தை காட்டிலும் பெண்ணுக்கு வெட்கம் ரொம்ப முக்கியம் ஒரு ஜீவாத்மாவுக்கு உடம்பு ரொம்ப உயர்ந்தது ஏன்னா மனித உடம்பு அவ்வளோ சுலபமாக கிடைக்காது அதுவும் பெண்ணுக்கு நாணம் ரொம்ப ஒரு வெட்கம் அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணம் ஆனால் அதை காட்டிலும் உயர்ந்த குணம் தவறு செய்யாமல் இருப்பது தன்னுடைய என்ன சொல்வது அந்த உடலியற் கூறினால் ஏற்படக்கூடிய ஒரு உணர்ச்சிகளை வெல்வது அதற்கான மனத்தின்மை அதைத்தான் கற்பு என்ற சொல்லால் நாளை தொடர்ந்து மேலும் இதனுடைய கருத்துக்களை சிந்திப்பதற்கு முயற்சிப்போம் பெண்ணின் பெருந்தக்கையாவுள கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்